சீரரா செல்வம்போல் சீர்கவே என் ஆசான் வீரராக விற்கு புகழ் அவருமிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரிகார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயோகர்களான வைசேனுவேதி திருமதி கே லட்சுமிபாயர் அவர்களே திருமதி அலமேதி புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நாற்பத்தி ஏழு ஹேலாலோலம் வகந்தி விஷதரதமனசேன அவகிருஷ்டா ஸ்வர்வாஹிநியா சுதூரம் ஜனித ஜவஜயா செதேன நிர்வியம் தாயமானே ஹரிதிமணி நிஜே ஸ்வீத பிரனாகிதீ அஸ்ரேயாம்சி யமுனே ஷமயது யமுனை வாபரா இதிலே சூரியனுடைய ரதத்தின் குதிரைகளுடைய வரிசையின் ஓட்டத்தை இன்னொரு யமுனை நதியோ என்று வியந்து பாராட்டுகிறார் மையூரகவி யமுனை நதிக்கும் சூரியனுடைய ரதத்தின் குதிரைகளுக்கும் ஓட்டத்திலே ஒரு ஒற்றுமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த எந்த வகையாலே அப்படின்ற ஒரு வகையில் என்னன்ன பலராமன் காளிந்தி காளியனுடைய கொட்டத்தையெல்லாம் அடக்கிய கண்ணனுடைய அண்ணன் யமுனையை தன்னுடைய ஹலாயுதத்தினாலே இழுத்து அதனுடைய போக்கை மாற்றினான் அதன் பிறகு அந்த யமுனை போக்கு மாறி சென்றது கங்கை யமுனையை விட வேகமாக சென்றாலும் கூட அதை பற்றி பொருட்படுத்தாமல் பச்சை பசையில் என்ற பிரபாக நீரோடு தடையின்றி வேகமாக நுரை பொங்க ஓடுகிறது இது யமுனிய நதியினுடைய வர்ணனை இந்த குதிரைகளை பார்க்கிற போது அவர் என்ன சொல்ற யமுனி நதி எப்படி உல்லாசமா போகுதோ அது மாதிரி கருடாழ்வாருடைய அண்ணனாகிய அருணனால் ஓட்டப்பட்டு கங்கையின் வேகத்தையும் ஜெயித்து இந்த ரதத்தை இழுத்துக்கொண்டு போகின்ற இந்த குதிரைகள் தம் வாயிலிருந்து பெருங்குகின்ற நுரை அதிகமாக அதிகமாக வேகமாக ஓடுகின்றன இந்த குதிரைகளுடைய ஓட்டம் வரிசை உங்கள் துக்கங்களை போக்கட்டும் அப்படிங்கிறார் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா பதம்பதமா பிரிச்சு பார்க்கிற போது இவர் எப்படி யமுனைக்கும் அதுக்கும் கரெக்டா பொறுத்தும் சொல்றாருன்னு விளங்கும் ஹேலா லோலம் ஹேலா அப்படின்னா விளையாட்டு விளையாட்டுத்தனமாக இந்த யமுனி நதி போறது விளையாட்டுத்தனமா இருக்குதான் இந்த குதிரைகள் போறதும் தான் தண்டிக்கப்பட்டு விட்டோமோ என்ற எண்ணம் ஒரு குதிரைக்கும் இல்லை ரதத்தை இழுத்துக்கிட்டு போறதை நினைச்சு சந்தோஷப்பட்டு ஜாலியாக இழுத்துட்டு போகுதான் ஒவ்வொரு குதிரைக்கும் தான் இழுக்கூடிய ஆற்றலை விட குறைவான பாரம் தான் அந்த ரதம் இருக்கிறது என்கிற நினைப்பு இருக்குதான் அந்த அளவுக்கு விளையாட்டாக இழுக்கின்றன அந்த குதிரைகள் அந்த ரதத்தை எப்பவுமே பிராணிகளுக்கு அவற்றனுடைய சுதந்திரமான போக்களை விட்டால் ஒரு ஆனந்தம் தான் ஒரு நாளும் அருணனை பார்த்தாலே அந்த குதிரைகள் மிரளதில்லை எப்பவுமே விலங்குகள் தம்மிடம் அன்பாக இருப்பவர்களிடம்தான் தாமும் அன்பாக நடந்து கொள்ளும் அருணன் வந்து சாட்டையை வச்சிருக்கான் லேசைய உள்ள குறிப்பு அறிந்து அவை ஓடுகின்றன தாய்லாந்துல பேங்காக் நகர்ல மகாமாரியம்மன் கோவில் ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல பக்தர்கள் விசேஷமா ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறாங்களாம் தங்களுக்கு தாங்கள் ஆசைப்படுகிற ஒரு வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் அவங்க என்ன செய்யறாங்க அந்த கோவில் வாசல்ல கோவில் கடைகளில் பத்து பத்து குதிரைகள் கொண்ட சாரி குருவிகள் கொண்ட கூண்டுகள் தொங்க விடப்பட்டிருக்கின்றன சிட்டு குருவி பத்து பத்து குருவியை ஒரு ஒரு கூண்டுகள் அடைச்சு தொங்க விட்ருக்கான் இவங்க ஒரு கூண்டை வாங்கி விலக்கி அவன் என்ன வேலை சொல்றானோ அதுக்கு அந்த கூண்டின் கதவுகளை திறந்து அந்த பத்து குருவிகளையும் பறக்கப்படுகிறார்கள் இதுதான் அவங்களுக்கு வேண்டுதல் அடைபட்டு இருக்கும் பத்து பறவைகளுக்கு நாங்கள் சுதந்திரம் தருகிறோம் எனக்கு இந்த வேண்டுதலை செய் நிறைய வேண்டுதல் நடக்குதான் நிறைய குருவிகள் வைக்கதான் ரொம்ப ஆச்சரியமான ஆனந்தமான விஷயம் அது சாதாரணமா தெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அந்த வேண்டுதல் நடந்துட்டா ஒரு பறவையினுடைய உயிரை போக்குறேன் தான் வேண்டிக்குவாங்க ஒரு கோழி வெட்டுறேன் ஒரு சேவல் வெட்டுறேன் அப்படின்னா இங்க என்னடான பறவைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் கூட்டில் அடைபட்டு கிடக்கும் பறவைகளுக்கு ஆனந்தம் தருகிறோம் சுதந்திரம் தருகிறோம்ன்றான் அப்படி போற போது அந்த குருவிகள் எவ்வளவு சந்தோஷமா கிச்சு கிச்சி கிச்சின் பாடிக்கிட்டு போகும் விளையாட்டாக போடும் அதுதான் இந்த குதிரைகள் போற போது இந்த ரதத்தை இழுக்கிறது அவைகளுக்கு ஏதோ ஒரு பெரிய தண்டனையா இருக்கு துன்பமா இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது ஒவ்வொரு குதிரையும் ரொம்ப ஆகிருதியான குதிரை ராஜாராணி குதிரையுடைய இனம் அந்த குதிரைகளுடைய வலிமைக்கு இந்த ரதம் ஒரு வலுவே இல்லை பாரமே இல்லை அதான் சொல்றாரு ஹேலா லோலம் வகந்தி விளையாட்டாக இழுத்து கொண்டு போகின்றன வகந்தி அப்படிங்கிறதுக்கு இழுத்து கொண்டு போகின்றன அர்த்தம் அந்த ஸ்டெப்பு வைக்கிற போது குதிரையினுடைய சத்தத்தை வந்து சினிமா பாட்டுல பின்னணியாக கொடுப்பாங்க அதை கேட்கறதுக்கே இன்பமா இருக்கும் அதில் ஒரு ரிசம் இருக்கும் ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு கணக்கு இருக்கும் பெருமாள் கூட வந்து திருவிக்ரம் அவதாரம் எடுத்து மூன்று அடிகளாலே உலக அளந்த போது அதுலேயும் அவர் வந்து ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்தார் மிலிடரியில் நடக்கிற மாதிரி ரைட் லெப்ட் அப்படி அவர் என்ன பண்ணாரா முதல்ல இடது காலாலே ஆகாசத்தை அடந்தார் வலது காலாலே அங்க திருக்கோவிலூர்ல பார்க்கிற மாதிரி அடுத்த ஸ்டெப்பு மூன்றாவது ஸ்டெப் வந்து சீர்காழியிலே இடதுகால் கொண்டு பார்க்கிறோம் இடது வலது இடது என்று அதுல அவர் ஒருதும் காண்பிச்சிருக்கிறார் நீங்க இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலகலந்த பெருமாளுடைய விக்கிரகம் இருக்கும் அதுல இப்படி அடிவரிசையிலே ஒரு ஒழுங்குமுறையை அவர் கடைபிடிக்கிறார் அது வகந்தி இழுத்து கொண்டு போகின்றன விஷதர தமனசிய அக்ரஜேன அவகிரா விஷதர தமன விஷதரன விஷதரன பாம்புக்கு ஒரு பெயரு விஷத்தை தரிப்பதனாலே பாம்புக்கு விஷதரனு பெயரு தமன அடக்குதல் பாம்பை அடக்கியவன் தமனசியன அடக்கினவனுடைய அடக்கினவனுடைய யார் அப்படின்னா அக்ரஜ அக்ரஜானுடைய பாம்பை அடக்கினவனுடைய அண்ணன் ரெண்டு அர்த்தம் உண்டு ஒரு அர்த்தம் காளியன் என்ற பாம்பை கண்ணன் அடக்கினான் அவனுடைய அண்ணன் பலராமன் அந்த பலராமன் என்ன பண்ணினா யமுனை நதிய குடி நீ நான் இருக்கும் இடத்துக்கு வா குளிக்கிறதுக்குன்னு கூப்பிட்டான் அந்த நதி வரவில்லை உடனே கோபத்தினாலே தன் ஹலாயுதத்தினாலே கலப்பை ஆயுதத்தினாலே அந்த நதிய மணல் படுகையிலே தன் ஆயுதத்தை சுருகி அந்த நதியின அப்ப யமுனைக்கு வரும்போது அது அர்த்தமாகுது பாம்பை அடைக்கினவனுடைய அண்ணன் பலராமன் இங்க குதிரைக்கு வரும்போது எப்படி வரும்னா விஷதர தமன பாம்பை அடைக்கினது யாரு கருடாழ்வார் கருடாழ்வார கண்டா பாம்பு பயப்படும் பிறந்த முட்டைகள் அந்த முட்டைகள்ல முதல் முட்டையாக உடைக்கப்பட்டது அருணன் இரண்டாவது முட்டையாக வெளிவந்தது கருடன் அப்ப அருணன் முதல்ல வெளிவந்ததுனால் அவன் அண்ணன் கருடன் தம்பி அப்ப பாம்பை அடைக்கிறவனுக்கு இங்கே கருடன் பெயராகிறது கருடனுடைய அண்ணன் அருணன் அக்ரஜயன அண்ணனாலே அவகிருஷ்டா இழுக்கப்பட்ட அருணன் வந்து ஓட்டுறான் அந்த தேரை அருணன் ஓட்டுறாங்கிறதுக்கு அவகிருஷ்டாங்கிற சொல்லே அங்க பலராமன் யமுனி இழுக்கிறதுக்கும் ஆச்சு இங்கே தேர குதிரை இழுக்கிறதுக்கும் ஆச்சு இந்த விஷதர சகல விதமான விஷத்தையும் முறிக்கக்கூடிய சக்தி கருடால்வாருக்கு உண்டு அதனால தான் கருட முத்திரை சில பேருக்கு கைகளில் கைரேகையில் இருக்கும் கருடரேகைன்னு சொல்லுவாங்க அந்த கருடரேகை உள்ளவங்க வீட்டுக்கு பாம்பே வராது அடுத்த அவங்க உடம்புல எந்த விஷ கடியும் ஏறாது சில சமயத்தில் சின்ன சாதாரண இந்த பீட்டில் சேர்ந்த ஒரு பூச்சி நம்ம கடிச்சிடும் பார்த்தீங்கன்னா பெருசா வங்கிக்கும் அந்த மாதிரி எந்த விஷமும் அந்த உடம்புல தங்காது ஜீரணம் ஆயிடும் அதனால வேணும்னே பாம்புக்கு இந்த இடத்துல விஷ தர அப்படின்ற போட்டு விஷத்தை நீக்கக்கூடியங்கிற அர்த்தம் கொடுக்குறாங்க பவானி ஆத்துக்கு தெற்கே முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் மொண்டிப்பாளையம்னு ஒரு ஊர் அந்த மொண்டிப்பாளையத்தில் வெங்கடேச பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது இந்த ஊருக்கு ஊஞ்சல் வண்ணன்னு ஒரு பேர் உண்டு ஏன்னா நிறைய மரங்கள் இருந்த ஊரான் இங்கே கோவிலுக்கு போகிற பக்தர்களுக்கு அங்கே இருக்கிற பட்டாச்சாரியர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாந்து பொட்டு நெத்தியில் வைக்கிறாங்க அந்த சாந்து பொட்டு எதனால் ஆனதுன்னா வெள்ளதுக்கம் முட்டு வேப்பம் கொழுந்து எலுமிச்சை துளசி சுவாமி மெழுகு என்று இந்த பொருள்களாலே ஒரு சாந்து போட்டு தயார் பண்ணி அதை பெருமாள் பாதத்தில் வச்சு அவங்க நெற்றியில் இடுகிறார்கள் அதை இட்டவுடனே சகல விஷங்களும் போகுதான் சகல ஜுரமும் போகுது சகல பிணிகளும் நீங்குது வில்லிசூனியம் இருந்தாலும் ஓடி போகுதுன்னு சொல்றாங்க அந்த பெருமாளுக்கு அப்படி ஒரு மகிமை ஒன்று பெருமாளுக்கு விஷ பேர் அதனால தான் அவர் பாம்பு மேலே படுத்திருக்கிறவராக காட்டுகிறார்கள் ஆயிரம் தலை உள்ள ஆதிசேஷனை கெண்டு அவருக்கு அச்சமில்லை அவர் விஷம் போக்குகிறவர் விஷஹர அவர் கையில் இருக்கிற சக்கரத்துக்கு அந்த குணம் அந்த ஆதிசேஷனுக்கு அந்த குணம் அவர் வாகனமாகிய கருடாழ்வாருக்கு அந்த குணம் உண்டு அவருக்கே அந்த குணம் உண்டு அவகிரா விஷந்தாங்கி என்று பெயர் பெற்ற பாம்பனை ஒடுக்கியவனுடைய அண்ணனாகிய அருணனால் இழுக்கப்பட்ட அந்த தேரது இப்ப வந்து ஸ்வர்வாகினியாக சுதூரம் ஜனித ஜபஜயா அப்படிங்கிறார் ஸ்வரவாகினி அப்படின்னா கங்கைக்கு பேரு ஸ்வரனா சொர்க்கலோகத்திலே வகிக்கக்கூடிய ஓடக்கூடிய நதிக்கு ஸ்வரவாகினு பேரு இந்த கங்கையோடு போட்டி போட்டு கொண்டு இந்த குதிரைகள் ஓடுதான் கங்கைதான் சாதாரணமா ரொம்ப வேகமா ஓடும் சொல்லுவாங்க ஆனா இந்த குதிரைகளுடைய ஓட்டமானது எப்படி இருக்குதுன்னா கங்கையின் வேகத்தை விட அதிகங்கையின்ன என்றால் உற்பத்தியான வெட்கம் அதாவது கங்கைக்கு ஒரு வெட்கம் ஏற்பட்டு போச்சான் இந்த மாதிரி கருடன் வந்து சாரி இதை குதிரைகள் நம்மை ஜெயித்து விட்டனவேன்னு அதோட ஓடுதான் இது வந்து குதிரைகளுக்கு சொல்லும் போது யமனைக்கு சொல்லும் போது எப்படி வருது அப்படின்னா யமனையின் வேகத்தை கங்கை ஜெயிக்கிறது ஜனித ஜவஜையான கங்கையினால் தன் வேகம் ஜெயிக்கப்பட்ட போதும் கூட அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஹேலாலோலமாக யமனை போகிறதுதான் ரொம்ப விளையாட்டாக யமனை போகிறது அப்படிங்கிறார் ஸ்வரவாகினை என்றால் ஆகாச கங்கை ஆகாசல எப்படி கங்கை வரும் கேட்கிறாங்க நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா அங்க வில்லுண்டி தீர்த்தம் உண்டு அதாவது இந்த இடத்துல வந்து தண்ணீர் மடம் கிராமம்னு ஒரு ஸ்பாட் அங்க கடல் உப்பு நீருக்கு அருகே நல்ல குடி தண்ணீர் கிடைக்கும் அது எப்படி சுற்றிலும் உப்பு தண்ணி அந்த இடத்துல மட்டும் குடி தண்ணி எப்படி வருதுன்னா சீதையை ராமன் ராவணிடமிருந்து மீட்டு வந்தபோது சீதைக்கு தாகமாய் இருப்பதாக ராமர் தன் வில்லாலே ஓங்கி ஒரு குத்து குத்தி அந்த இடத்துல நல்ல தண்ணீரை உருவாக்கினார் அதனால அதுக்கு வில்லுண்டி தீர்த்து இன்னைக்கு வரைக்கும் அங்க குடிநீர் கிடைக்கும் பக்கத்துல உப்பு தண்ணி இங்கே வந்து குடி தண்ணி தங்கச்சி மடம் கேட்டீங்கன்னா அது எப்படி சாத்தியமாகுது நாலாபுரமும் உப்பு நீர் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே நடுவில் நல்ல தண்ணி வருது எப்படின்னா பகவான் நினைச்சா எதுவும் எப்படி நடக்கும் அகடித கடனா நடக்காதவற்றை நடக்க வைக்கக்கூடிய ஆற்றல் ஆகாயத்திலே நதியை ஓட வைக்கிறான் அதனால அதுக்கு ஸ்வராக பேரு சுதூரம் என்றால் மிக அதிகம் என்றார் ஜனித்த ஜவ அதாவது ஜவ அப்படிங்கிற வார்த்தைக்கு வெற்றி என்று அர்த்தம் ஜெயா என்ற வார்த்தைக்கு வெற்றி அர்த்தம் வேகத்தை ஜெயித்ததனால் வந்த அந்த ஒரு மேற்பாடு என்று சொல்கிறார்கள் இந்த ஜனித ஜவ ஜா அப்படிங்கிறது ஒன்னும் சொல் அழகு ஜ மூன்று தரவு வருது அடுத்தாப்புல ஒரு பொருளில் பார்க்கிற போது யமுனையை கங்கை ஜெயிக்கிறது இன்னொரு பொருளில் பார்க்குறபோது கங்கையை குதிரைகள் ஜெயிக்கின்றன இந்த ரெண்டுக்குமே அர்த்தம் பொருத்தமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சான்ஸ்கிருட்ல உள்ள ஒரு பெக்குலாரிட்டி கொஞ்சமாவது அந்த மொழியை படித்தவர்களுக்கு அதனுடைய நயம் தெரியும் திருச்சியில எஸ்ஆர்சி காலேஜ்னு ஒரு காலேஜ் வந்து சீதாலட்சுமி ராமசாமி காலேஜ்னு சொல்லுவோம் அந்த காலேஜில் இப்போ அப்போ நடப்பு சொல்றேன் ஒரு அம்மா ஒரு ஐயங்கார் லேடி உஷா அப்படின்னு சொல்லி சயின்ஸ்கிட்ட ப்ரொஃபஸர் அந்த அம்மா இப்போவும் டெய்லி காலேஜுக்கு மடிசார் கட்டிகிட்டு தான் போகிறது இப்போ இன்னைக்கு காலேஜில் ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேஷனபிளாக அவுட் மாடர்னாக போகிறாங்க எவ்வளவுக்கு உடம்பு அதிகமாக தெரியுது அவ்வளவுக்கு ஸ்டைல்னு அர்த்தம் அப்படிலாம் போகிறாங்க இந்த மாவி இன்றைக்கும் வந்து மடிசாரை கட்டிகிட்டு தான் அங்கே காலேஜில் போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதை பற்றி ஒரு ஆச்சரியம் என்னான்னா அந்தம்மா வீட்டில் இன்றைக்கு வரைக்கும் டிவி கிடையாது தொலைக்காட்சி இல்லை தொலைபேசி இல்லை இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தில் பண்டைய காலத்து இலக்கியங்கள்ல ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பிஹெச்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் பாருங்க அகஸ்திய சம்சுதா அப்படின்னு ஒரு புத்தகத்துல மின்சாரம் செய்வது எப்படி என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு சான்ஸ்கிருட் புக்கில் அந்த புக்கை பார்த்து அந்த காலத்தில் இந்தியர்கள் எப்படி மின்சாரம் உருவாக்கினார்கள் என்ற சூத்திரப்படி ஒரு பேட்டரி செய்து ஒரு மண்பானையில பேட்டரி செய்து பல்பு எரிய பெற்று அதை ஒரு கண்காட்சியில் நிகழ்த்தி காமிச்சுது தற்காலத்து விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட சில பொருள்களை வைத்து அந்த அகஸ்திய சம்சுதாவில் சொல்லப்பட்டபடி ஒரு பேட்டரி செய்து ஒரு விளக்கு எறிய விட்டிருக்கு இலங்கையிலே ராவணன் தூங்கிக்கிட்டு போது தூண்கள்ல ரத்தின தீபங்கள் இருந்தன அப்படின்னு படிக்கிறோம் அது என்ன ரத்தன தீபம் இப்படி ரொம்ப ஆச்சரியமான விளக்குகள் அந்த காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்ல சூத்திரதாரா அப்படிங்கிற புஸ்தகத்துல ரோபோ செய்கிறது எப்படின்னு போட்டிருக்கு ரோபோனா எந்திர மனிதன் சொல்லுவாங்கல்ல மனுஷன் மாதிரியே இருக்கும் அதை நீங்க ரிமோட்ல வச்சு ஆப்ரேட் பண்ணா போகும் வரும் அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியம் செய்யணும்னு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்கன்னா அது கரெக்டாக பட்டன் நமக்குன்னா போதும் போய் தானே அடுப்பை பற்றி வச்சு காஃபி போட்டு கொண்டு வந்து சார் காஃபி ரெடி அப்படின்னு சத்தமாக கூப்பிட்டு கொடுக்கும் அந்த மாதிரி ரோபோலாம் வந்து இன்னைக்கு மேல் நிறைய செய்திருக்கிறாங்க எந்திர மனிதர்கள் இந்த எந்திர மனிதர்களை செய்வது எப்படி என்று சமரங்கண சூத்திரதாரா என்ற ஒரு சம்ஸ்கிருத புத்தகத்தில் போடப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தை அம்மா வெளிச்சத்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற சுத்தகத்தின்படி ஆனால் இந்த ரோபோ வேற அந்த ரோபோ செய்கிற அமைப்பு வேற இந்த ரோபோ செய்கிற அமைப்பு வேற ஆனால் ஒரு ரிசல்ட் தானே உங்களுக்கு முக்கியம் காரியம் நடக்கணும் அவளைதானே அதனாலதான் கும்பகர்ணன் நடந்து வந்தபோது இந்த குரங்குகள் பயந்து ஓடாமல் இருக்கிறதுக்காக விபீஷணன் என்ன சொல்ல சொன்னான் அப்படின்னா இவனை கும்பகர்ணனை ராட்சசன் சொல்லாதீர்கள் மனிதன் என்று சொல்லாதீர்கள் இது ஒரு எந்திரம் என்று சொல்லுங்கள் ஒரு அரக்கனை போல் தோற்றம் அளிக்கக்கூடிய எந்திரம் அது எதிரிகளை மிரட்டுவதற்காக செய்யப்பட்டது அது நடந்து வருகிறது என்று சொல்லுங்கள்னு விபீஷன் சொல்ல அதே மாதிரி அங்கதன் சொன்னபோது வானரங்கள் நம்பின வானரங்கள் ஏன் நம்பினார்கள் என்றால் அந்த காலத்திலே இப்படி எந்திர மனிதர்கள் செய்யப்பட்டிருந்திருக்கிறார்கள் ரோபோ அந்த காலத்தில் ரொம்ப பழைய காலத்தில் இருந்திருக்கு அதை பத்தி இப்போ பத்திரிகை எல்லாம் ரொம்ப பிரபலமா செய்தி அடிபடுகிறது எதுக்கு சொல்ல வர இந்த வடமொழியினுடைய வலிமை வளப்பத்தை சொல்ல வரும்போது சொன்னேன் ஜனித ஜவஜயா செந்தனசிய செதேன செந்தனம் அப்படின்னு சொன்ன ரெண்டு அர்த்தம் ஒண்ணு ரதம் இன்னொன்னு நீரின் பிரவாகம் யமுனைக்கு சொல்லும் போது பச்சை பசையில் என நீர் திரண்டு ஓடக்கூடிய பிரவாகத்துக்கு செந்தனம் என்று பொருள் வரும் நீங்க குதிரைகளுக்கு சொல்லும் போது செந்தனம் என்ற சொல்லுக்கு இங்கே ரம் என்று பொ ரதம் வந்து வேகமா ஓடுகிறது வேகம் மிகுந்த வேகத்தோடு ஓடுகிறது அது எப்படி ஓடுனா நிர்வியாஜம் நிர்வியாஜம் சாதாரணமா வியாஜம்ங்கிற சொல்ல பொய் காரணத்துக்கு சொல்லுவார்கள் ஒரு வியாஜமா வச்சுக்கிட்டு அவர் வந்தார் போனான்னு பகவான் வந்து பிருகுமுனிவருடைய சாபத்தை ஒரு வியாஜமா வச்சுக்கிட்டு ராமனா அவதாரம் பண்ணினார் பிருகுமுனிவர் என்ன சாபம் போட்டார் நான் எப்படி மனைவி இல்லாமல் உன்னால் புலம்புகிறேனோ அது போல நீயும் மனைவியை பிரிந்து புலம்புவாயாக சாபம் போட்ட அந்த சாபத்தை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு பகவான் ராம அவதாரம் எடுத்து ராவணன கொண்டார் அந்த சாபம்ங்கிறது சும்மா வெறும் போலி காரணம் முனிவருடைய சாபம் பகவான பிடிக்காது ஆனா பகவானா அது தன்னை பிடிக்கும்படி பண்ணிக்கிட்டான் அப்போ இப்படி காரணமா பொய் காரணமா ஒண்ணு வச்சுக்கிறதுக்கு வியாஜம்னு ஆனா இந்த இடத்துல வியாஜம் என்பதற்கு தடை என்ற அர்த்தம் வைத்து நெர்வியாஜம் என்றால் தடை இல்லாமல் வித் அவுட் எனி பிளாக் எந்த விதமான தங்கு தடை என்று வச்சுக்கணும் இந்த மாதிரி வியாஜம் சொல்லும் போது குயுக்தியா பேசுறது தர்க்கசாஸ்திரத்தில் அதிகமாக சொல்லப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன குழு உங்களுக்கு கொடுக்குறேன் அஷ்டாங்க புத்தின்னு ஒன்று சொல்றாங்க சமஸ்கிருதத்தில் அஷ்டாங்க புத்தின்னு புத்தியானது எட்டு வகைப்படும் மதிநுட்பம் அது அப்படி தமிழ்லையும் விளங்கிக்கலாம் இந்த மொழி தான் வித்தியாசமா இருக்க சொல்லப்படுற விஷயம் எல்லா நாட்டு மக்களுக்கும் ஏற்புடைத்து அது என்ன எட்டு எட்டு வகையான புத்தி அப்படின்னு கேட்டா நம்பர் ஒன் என்னன்னா கிரகணம் கிரகணம் என்றால் ஒருத்தர் சொல்லும் அதை கிரகிக்கிறது அதை கேட்டுக்கொள்வது அல்லது படிக்கும் அதை புரிந்து அதுதான் கிரகணம் அறிவினுடைய முதல் நிலை ரெண்டாவது தாரணம் தாரணம் என்னன்னா தன் மனதிலே நிலை நிறுத்துதல் அதாவது படிச்சிருவாங்க சில பேர் ஆனால் ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது ஆறாம் கிளாஸில் படித்ததெல்லாம் மறந்துடுவாங்க எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஏழாம் கிளாஸில் படிச்சதை மறந்துடுவாங்க இப்படியே மறந்துகிட்டே வந்து கடைசியில் எம்ஏ செகண்ட் இயர் வரும்போது எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் படித்ததெல்லாம் மறந்துடுவாங்க சரி நீ எம்ஏ முடிச்சிருக்கிறிய அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிஏ லெவலில் கேள்வி கேட்டால் சார் பிஏ லெவலில் இப்போ கேட்டால் எப்படி சார் எனக்கு எம்ஏ செகண்ட் இயர்ல கேள்வி கேளுங்க அது மட்டும்தான் இப்போ ஞாபகம் வருமா அத படிக்கிறது நிறுத்தி வைக்கணும் நினைத்தல் ஒரு படிச்ச படிப்பானது எப்ப தேவையோ அப்ப நினைவுக்கு வரணும் அந்த நேரத்தில் நினைவுக்கு வராம அந்த மேடை பேச்சு முடிஞ்ச பிறகு வீடுக்கு போன பிறகு வந்து என்ன பிரயோஜனம் ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்கிற போது எந்த நேரத்துல என்ன சொல்லி தரணும் அது ஞாபகத்துக்கு வரணும் அந்த நேரத்தில் அதை போய் வீட்டுக்கு போன பிறகு ஞாபகம் வந்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால ஸ்மரணம் எப்போ நமக்கு தேவையோ அப்போ அது நினைவுக்கு வந்து உதவ வேண்டும் அப்போதான் அவனுக்கு படித்த படிப்புக்கு பிரயோஜனம் அடுத்தது பிரபட்சனம் பிரபட்சனம்னா எடுத்து விளக்குதல் ஒருத்தனுடைய கல்வி எப்போ முழுமை பெறுதுன்னா அதை இன்னொருத்தனுக்கு எடுத்து விளக்கக்கூடிய வகையிலே அவனுக்கு திறமை இருந்தா அப்பதான் அவன் படித்த படிப்பு நிலம் எனக்கு ஒரு விஷயம் நல்லா படிச்சிருக்கிறேன் அதுக்கு பேரு பிரபட்சம் அடுத்தது யூகம் யூகம் ஒன்றை வைத்து இன்னொன்றை அறிதல் இங்கிலீஷில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஃபேக்ட வச்சு இன்னொன்றை தெரிந்து கொள்ளுதல் அந்த மாதிரி யூக யூகசக்தி அது ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்க எடுத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது இது இருக்குதுங்கிறதுக்காக இது இருந்திருக்க வேண்டும் என்பது யுகிக்கு தெரியவில்லையா அந்த யூக அறிவு வேண்டும் அடுத்தது அபோகணம் அபோகணம் அப்படின்னு தேவையில்லாதவற்றை மறைத்தல் அதாவது என்னென்னா ஒரு மனுஷன் படிச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக எல்லா சபையிலையும் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது தேவையான விஷயத்தை சொல்லி தேவையில்லாத விஷயத்த உட்டுடணும் அந்த டேலண்ட் இல்லாதவங்களுக்கு சபையிலேயே மற்றவர்கள்ட்டே மரியாதை கிடைக்காது இப்போது ஒரு எட்டாம் கிளாஸ் பாடம் நடத்துகிற போது ஒரு தமிழ் ஆசிரியர் எடுத்து சொல்லி அவனும் அவளும் இப்படி இப்படி படுக்கையிலிருந்தார்கள்னு எடுத்து சொல்றாருன்னா அது தேவையில்லாத விஷயம் காமத்துப்பாலை கணக்கு பாடம் நடத்துகிற போதோ மத பாடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ எதை எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது அந்த அறிவு வேணும் ஒருத்தனுக்கு அப்போகணம் எந்த சபையிலே எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது அந்த அறிவு வேணும் அதுக்கு பேர் அப்போகணம் அடுத்தது அர்த்த விஜானம் அர்த்த விஞ்ஞானம் அப்படின்னு சொன்ன ஒரு பொருளை பற்றிய பரிபூரண அறிவு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன ஒருத்தருக்கு பேரு இன்டர்வியூவர் அல்லது காம்பியர் யார் பதில் சொல்றாரோ அவருக்கு என்ன பேருமா ரெண்டு பேர் இருப்பாங்க உரையாடுவாங்க இப்ப இலக்கிய சிந்தனை இருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு என்னை வந்து கூப்பிட்ருந்தாங்க நான் போயிருந்தேன் போனபோது இன்னொரு பெண்ணையும் அதே மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு ரெக்கார்டிங் வர சொல்லியிருந்தாங்க நான் அங்கே ரெண்டு பேரும் கான்ட்ராக்டை வச்சு உக்காந்துருந்தோம் அப்போ கன்சர்ன்ட் ப்ரொடியூசர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் வந்தார் வந்து உங்கள் ரெண்டு பேரில் யார் எக்ஸ்பர்ட் அப்படின்னாரு எனக்கு அதுதான் முதல் அனுபவம் நான் சொன்னேன் நான் எதுலேயுமே எக்ஸ்பர்ட் இல்லை சார் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பர்ட்னா என்னன்னே தெரியாது சார் அப்படின்னு சாரி இங்கே ஆல் இண்டியா ரேடியோவில் எக்ஸ்பர்ட்ங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ரெண்டு பேரும் கலந்து விளையாடுனான்னா ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் ஒருத்தர் பதில் சொல்றாருன்னா பதில் சொல்றவருக்கு எக்ஸ்பர்ட்ன்னு பேரு அதாவது அவருக்கு அந்த சப்ஜெக்டில் நிறைய அறிவு இருக்கு இவருக்கு இல்லை இவர் கேட்கிறார் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு அவருக்கு எக்ஸ்பர்ட்ன்னு பேரு உலகத்தில் யாருமே எதையும் முழுக்க படிக்கலை ஆண்டவனுக்கே முழுக்க எந்த அறிவும் தெரியாதுன்னு தான் ஆனா மற்றவர்களை விட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல ஒருத்தர் ஒரு விஷயம் அதிகமா தெரிஞ்சிருந்தா அவரை எக்ஸ்பர்ட்ன்னு சொல்றது பழக்கம் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கிறவனுக்கு தான் அர்த்த விஜானம் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறவனுக்கு அதை பத்தி முழு அறிவு இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா சரியில்லை ஒரு தேசிய கீதம் ஜனகனமனங்குற ஒரு பாட்டுக்கு ஒரு இந்தி பேராசிரியர் விளக்கம் கொடுக்கிறார் அந்த டேப்பை எல்லா காலேஜுக்கும் அனுப்பி இதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க மதுரை தியாகராஜ காலேஜில் நடந்த சம்பவம் அப்போ என்சிசி மேஜர போட்டு பார்த்துட்டு அவருக்கு ஓரளவு கல்லூரி ஹிந்தி தெரியும் அதை வச்சு அந்த டேப்பை புரிஞ்சிக்க முடியல அப்போ அந்த தியான ஜாலேஜில் யார் யாருக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டாங்க கூப்பிட்டா அந்த பேசியிருக்கிற இந்தி பேராசிரியர் அவர் அது ஹிந்தியில் ரொம்ப மேல்மட்டத்துக்கு போயிருக்கிறார் பிஹெச்டி சாகித்ய சிவமணின்றாங்கல்ல அந்த மாதிரி படித்து அந்த லெவலில் அவர் பேசுறாரு இங்கேருந்து போகிற கேஸ் எல்லாம் பிராத்தமிக்கு மத்தியமாக ராஷ்டிரபாஷா முடிச்சுட்டு எப்படியோ சர்டிஃபிகேட் வாங்கினா போதுன்னு போயிருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு சார் எங்களுக்கு தெரியல ஆமே மாலு நகி மாலு நகி மாலு நகி தான் அப்போ என்ன யாரோ பிரமாதமாக ஹிந்தி படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் பயிராட்டில் போட்டிருக்கிறீங்க ஒன்றும் தெரியலை என்ன சொன்னால் எதோ சர்டிஃபிகேட்டுக்கும் போட்டிருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னா தெரியும் ஆனால் ஆபத்துக்கு உதவாது அந்த மாதிரி படிப்பு அது மாதிரி எந்த விஷயத்தையும் படிக்க கூடாது ஒரு விஷயத்த படிச்சா இந்த விஷயம் எனக்கு தெரியும் நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா அதுல ஏறக்குறைய நீடாகலாம் ஆழம் எல்லாம் பார்த்துருக்கணும் ஒரு அளவாவது அப்படி தெரிஞ்சிருந்தா தான் அதுக்கு அர்த்த விஜயானம் ஒரு பொருளை பற்றி முழுமையாக உணர்ந்திருத்தல் அடுத்தது தத்துவஜானம் தத்துவஜானம் அப்படிங்கிறது மெய்யறிவு பெறுதல் உள்ளதை உள்ளபடி அறித்தல் இப்ப வந்து ஆட்டமிஸ் இன்டிவிசிபிள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் டால்டன் அணுகு பிழக்க முடியாதுன்னு இல்ல அணுவை பிளக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டைன் சொல்லிட்டாரு இது ரெண்டு எது உண்மை ஆட்டமிஸ் இன்டிவிசிபிள்னு சொல்லி ஐன்ஸ்டைன் டிவி வந்த பிறகு கூட எல்லா காலேஜ் டெக்ஸ்ட் புக்கையும் போட்டுக்கிட்டு ஆட்டமிஸ் இன்டிவிசிபிள்னு ஒரு பையன் எதிர்த்து கேட்டுட்டான் சார் இப்போதான் சமீபத்தில் ஆட்டம் எல்லாம் பிளந்துட்டாங்கன்னு சொல்லி வந்திருக்கு இன்னும் ஆட்டம் பிளக்க முடியாதுன்னு சொல்றீங்களே என்ன புத்தகத்தில் அப்படித்தானப்பா போட்டிருக்கு கேள்வி கேட்டா அணுவை பிளக்க முடியாது அப்படின்னு மேலே எழுதிருங்க கீழே ப்ராக்கெட்ல சமீப காலத்தில் பிளந்திருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கேன் ரொம்ப இல்லை அப்போ இதுல உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா அணுவி பிளக்க முடியும் அதான் உண்மை அதான் மெய்யறிவு அப்போ தத்துவ ஞானம் என்பது பரம ஆன்மீக ஞானத்தையும் குறிக்கும் எந்த விஷயத்திலையும் இரண்டுபட்ட கருத்துகள் இருக்கிற போது மெய்யான கருத்து எது என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வேண்டும் ஒரு ஒரு விஷயத்திலையும் ஒரு ஒரு சர்ச்சை வருது குக்குரத்தாழ்வார் சத்திரியரா பிராமணரா வைஷ்ணவத்தில் ஒரு பெரிய இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அதில் இதுதான் உண்மை அதுக்கு என்னென்ன காரணம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கணும் இப்படியாக எட்டு வகையான புத்தி அஷ்டாங்க புத்தி இதெல்லாம் வந்து வியாஜம்ங்கிறத வியாஜமாக வச்சுக்கிட்டு நான் சொன்னேன் அதாவது பொய்க்காரணம் போலிக்காரணம் சொல்வதற்கு வியாஜம் என்று சொல்வார்கள் தர்க்கசாஸ்திரத்தில் இதெல்லாம் வரும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த கால மாணவர்களுக்கு இந்த அஷ்டாங்க புத்தி இருக்குதாங்கிறது சந்தேகம் இந்த எட்டு புத்தியில் ஏதாவது ஒரு புத்தி ரெண்டு புத்தி தான் இருக்குது அதை வச்சிட்டு அவங்க டிகிரி வாங்கிட்டு வந்துடுறாங்க அதனால் இப்போது எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு அதுக்குரிய கல்வித் தகுதியையும் பெற்றுவிட்டு கல்லூரியிலே ஆசிரியராக சேர்ந்து விடுகிறார்கள் ஒருத்தர் அந்த மாதிரி அறிமுகமானார் என்கிட்ட சமீப காலத்தில் ஒரு இளைஞர் அவர் எம்ஏ இங்கிலீஷ் எனக்கு சந்தோஷமாக போயிடுச்சு நான் எம்ஏ இங்கிலீஷ் இங்கிலீஷ் ரீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உடனே கொஞ்சம் மில் டென்த் எடுத்து அவர் இங்கிலீஷில் டிஸ்கஸ் பண்ணேன் அவர் சிரித்து சிரித்து விளையாட்டி சார் நான் படிச்சே பாஸ் பண்ணியிருக்கிறேன் கிளாஸில் சொல்லிக் கொடுப்பேன் உங்களை மாதிரிலாம் பேச முடியாது சார் நீங்கள் வேறு சப்ஜெக்ட் பேசுங்க அப்படின்ட்டு அப்போ அது வந்து வெறும் பட்டப்படிப்பு பேப்பர் படிப்பு அப்ப இந்த அஷ்டாங்க புத்திங்கிற கோணத்துல ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒருத்தங்க படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் உண்மையில எம்ஏ கொடுக்கலாம் எம்ஏங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அதாவது இந்த குறிப்பிட்ட கலையிலே அவன் மாஸ்டர் அதாவது அதிகாரி இவனுக்கு மிஞ்சின ஆள் இல்லைங்கிறது அர்த்தம் பட் உண்மையிலேயே எம்ஏ வாங்குறவ அத்தனை பேருக்கு அவ்வளோ தகுதி இருக்குதா கிடையாது இப்ப டெல்லியில பல போர் யூனிவர்சிட்டி இருக்கு பணம் கொடுத்தா உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துறான் கான்வெகேஷன் நடத்திடுறான் யூனிவர்சிட்டி இருக்காது அப்படிலாம் நடக்குது எனவே வருங்கால இந்தியர்கள் இந்த அஷ்டாங்கோடு பட்டங்கள் பெறுவார்களாக நம் தேசத்தினுடைய எதிர்காலம் ஒளிமயமா இருக்கும் இதுல தாயமான பெருக கூடிய என்ன பெருகக்கூடியனா ஹரிதிமணின்னு உங்க கையில் இருக்கிற புத்தகத்துல போட்டிருக்கு இன்னொரு எடிஷன்ல ஹரிதமணி என்று போட்டிருக்கு ஆனா ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான் பச்சை நிறம் குதிரைகள் சூரியனுடைய குதிரைகள் பச்சை நிறமாக இருக்கின்றன பச்சைக்கல் போல இருக்குதான் யமுனைக்கு சொல்லும் போது வந்து நதி வேகமா ஓடுறப்போ மேல கடலை பார்த்தீங்கன்னா புளூவா தெரியும் அது மாதிரி நதிகளிலே நிறைய இயற்கை வளம் உள்ளே பாசி வளர்ந்திருக்கும் செடிகொடிகள் வளர்ந்துருக்கும் அதை பார்த்தபோது பச்சையாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால நதி யமுனியினுடைய நதி பச்சை பசையில் என்று பிரபாகமாக ஓடுகிறது அதுக்கும் வந்து ஹரித்தமணி சொல்லலாம் இல்லை இந்த குதிரைகள் ஹரித்தமணி அதாவது பத்தினுடைய ஸ்வீத பேனாஹித்த ஸ்ரீ ஸ்வீதன்னா பேனா அப்படின்னா நுரை நுரைக்கு சம்ஸ்கிருதத்தில் பேனா அப்படிங்கிறது ஸ்வீத பேனானா மிகுந்த நுரை குதிரை வேகமாக ஓடும்போது வாயில நுறவுது நதி வேகமாக ஓடும்போது நதியில் நுரவுறுது இந்த நுற தழுறதுங்கிறது விலங்குகளுக்கு இயல்பாக நடக்கும் இப்போ சளி பிடிச்சா நமக்கு மூக்கில் அதிகமாக தண்ணி ஓடுகுது இல்லையா அது மாதிரி வேகமாக ஓடுறபோது நமக்கு நெத்தியில் வெறுக்கிற மாதிரி குதிரைகளுக்கு வாயில நுரத்தள்ளும் ஓரளவுக்கு அது நோய்க்குரிய அல்ல அது ஒரு ஆரோக்கியத்தை காட்டக்கூடிய ஒரு ஹெல்த்தி ஹார்ஸுக்கு நுர வரணும் அதனால் அப்படி பச்சை பசையில் என்ற நிறம் உள்ள அந்த குதிரைகள் நுரை தள்ள ஓடுகின்றன யமுனை நதியானது பச்சை பசையில் என்ற நீர் வெள்ளம் பிரவாகமாக நுரை தள்ளி ஓடுகிறது ஒரு ஆறு ஓடும் போது நுரை எப்போ வரும்னா ஆற்று தண்ணீர் ரொம்ப பிரவாகமாக இருக்கிற போதுதான் நுரை வரும் ஒரு ஆறு வெள்ளம் எடுத்து ஓடுறதுதான் அந்த நாட்டுக்கு நல்லது ஆற்று வெள்ளம் ரொம்ப மட்டமா இருந்து ஒரு மனுஷன் இறங்கினுன்னா முழங்கால் அளவு தனி தான் இருக்குதுன்னா அந்த தண்ணீர் விவசாயத்துக்கு பத்தாது நாட்டுக்கு பத்தாது அதனால நயில் நதி வெள்ளம் எடுத்து பெருக்கெடுத்து ஓடுவது போல ஓட வேண்டும் அப்படி ஓடுகிற நதியிலே நுரை இருக்கும் அப்ப செழிப்பை காட்டுகிறது அஸ்ரேயாம்சின் அஸ்ரேயஸ் அப்படிங்கிறது முன்னேற்றம் மங்களத்தை குறைக்கும் அஸ்ரேயஸ் அப்படின்னு சொன்ன அமங்கலத்தை குறிக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அமையணும் அஸ்ரேயாம்சி ஸ்ரேயஸ் என்பதே எதை வச்சு சொல்லுவாங்கன்னா அந்த காலத்திலலாம் ஒரு ஒரு வீட்டு இப்போ பண நிலைமையை மதிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் எவ்வளவு தங்கம் இருக்குன்னு கேட்பாங்கண்ணா இப்போலாம் வேற மாதிரி பேசிக்கிறாங்க இவருக்கு பத்து வீடு நேரி வீதியில் இருக்குதுங்க ஐம்பது ஏக்கர் நஞ்ச நிலம் இருக்குது நாலு கடை வச்சிருக்கிறாரு இத் ஷேர் மார்க்கெட்டில் இத்தனை ஷேர் வாங்கியிருக்காரு அப்படின்றாங்க அந்த காலத்தில் என்ன உங்கள் வீட்டில் தங்கம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சமீபத்தில் இந்த சிதம்பரத்தில் ஒரு தீட்சிதர் என்கிட்ட சொல்லி இருந்தார் எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து அரை கிலோ தங்கம் இருந்தது இப்போ எங்கள் வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லைங்க அவ்வளோ தூரம் இறங்கிட்டோம் அப்படின்னு ஐநூறு கிராம் தங்கம் அப்படின்னு அந்த தங்கத்தை வச்சு தான் ஒருத்தனுடைய நிதி நிலைமையை மதிப்பாங்களாம் இப்போ சமீபத்தில் சீனா நாடு என்ன பண்ணிச்சு தன்னுடைய நாடாளுமன்றத்தினுடைய பொன்விழா பொன்விழான்னு ஐம்பதாவது வருஷம் அதை கொண்டாடிச்சான் பொன் விழா வந்து பொன்னாக கொண்டாடப்பட வேண்டும் சொல்லி தங்கத்தினாலே ஒரு சொகுநீர் வெளியிட்டாங்கலாம் ஒரு நாளிதழ் ஒரு செய்தித்தாள் வெளியிட்டாங்கன்னா அறுபத்தி ரெண்டரை பவுண்ட் தங்கம் அதாவது ஐநூறு கிராம் தங்கத்தை நியூஸ் பேப்பராக அடிச்சிருக்கிறாங்க ரெண்டு ஷீட் ஆஃப் பேப்பர் அந்த ரெண்டு ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து சீனாவினுடைய பொற்காலம் என்ற பெயருடன் அது வெளிவந்தது ஒரு பிரதியினுடைய விலை மூணு லட்சம் ரூபாய் அந்த செய்தித்தாள் தங்கத்திலேயே நியூஸ் பேப்பர் அடிச்சு விட்ட முதல் நாடு சீனா என்ற பெருமை சமீபத்திலே அது அது தட்டி கொண்டு போயிருக்கிறது ஏன்னா இது பொன் விழா ஐம்பதாவது வருஷம் அதை நாங்கள் பொன்னா காட்டணும்னு நினைக்கிறோம் அப்போ நம்ம வீட்டில் தங்கம் வெள்ளியும் பெருகட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவார்கள் தங்கம் நிறையட்டும் அப்படின்னு வட வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பெரும்பாலும் நகைகள் அணியுறதில்லை பெரிய பணக்கார வீட்டு பெண்களுக்கு கூட நகைகளை அணியுறது இல்லை இந்த தென்னாட்டு பெண்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு தான் நகை மேலே ரொம்ப மோகமா இருக்கு நான் வட இந்தியாவில் தங்கி இருந்த போது பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீட்டெல்லாம் நான் வந்து கெஸ்டாக இருந்திருக்கிறேன் ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த சேத்தானி அந்த யஜமானியம்மா இருக்கிறாங்களே அந்த அம்மா பார்த்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க ஒரு கோடீஸ்வரருடைய மனைவின்னு சொன்னால் நம்பவே முடியாது அப்போ நான் கேட்டேன் எங்கள் ஊரில்லாம் கொஞ்சம் பணக்காரங்களாக இருந்தால் உடனே அவங்க வந்து எப்படி மினிமம் ஒரு இருபது பகம் தங்கத்தையாவது உடம்புல ஏதாவது ஒரு வடிவில் போட்டுக்குவாங்க நீங்கள் இப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்களே அப்படின்னு அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தங்கத்தை வந்து நாங்கள் இப்படி முடக்கி வைக்க விரும்பலை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் நடத்தி பல பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் எப்படி பார்த்தாலும் பணம் தானே அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் வந்து இந்த மேல்நாட்டு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி வந்த பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட தாக்கம் ஆதிநாளையிலே ஒரு மனிதனுடைய அந்தஸ்து தங்கமாக தங்கத்தினாலே தான் எடை அதனால உங்களுக்கு ஸ்ரேயஸ் அதிகமாக வரட்டும் உங்களுடைய அஸ்ரேயஸ் எல்லாம் போகட்டும் பொன் விளையட்டும் அஸ்ரேயாம்ச பொன் விளையும் பூமி அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும்னுதான் பழமொழி அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொன்னா ஒரு மனிதனுடைய உயாலே குறித்தார்கள் அஸ்ரேயாம்சி அஸ்வ பங்கி அஸ்வம்னா குதிரை பங்கி அப்படின்னு சொன்னா வரிசை குதிரையினுடைய வரிசை அஸ்வம் என்பது நாம் முன்பு சொன்னது போல இந்திய நாட்டு மித்தாலஜியில புராண கதைகள்ல அது ஒரு தெய்வ மிருகமாக கருதுகிறார்கள் எப்படி குரங்கு வந்து அனுமாரம்சம்னு சொல்றோமோ அது மாதிரி குதிரை வந்து தெய்வம்சம் இந்த ஹயக்ரிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு கதை பெருமாள் குதிரை வழிபடுத்த கதை ஒரு கதை உண்டு ஏன்னா ஒரு தடவை பெருமாள் வந்து மகாலட்சுமிய கூப்பிட்டாராம் எதுக்கு கூப்பிட்டார் அப்படின்னா அந்த நேரத்துல தேவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை காலநேமி என்று ஒரு அசுரன் அவன் என்ன பண்ணினா தேவர்கள் அனைவரையும் கைது செய்து சிறையில் இட்டான் தப்ப முடியவில்லை பிரம்மா கிட்ட பெரிய பெரிய வரம் வாங்கிருந்தான் இந்த தேவர்களுக்கு உதவி செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியை கூப்பிட்டார ஆனா அந்த அம்மா என்னன்னு கேட்கல ம் அப்படின்னு கூட ஊங்கோட்டல திரும்பி பார்த்தார் என்ன அப்படின்னா உச்சை சிரபஸ் என்ற தேவலோக குதிரையை பார்த்துக் கொண்டிருந்த என்ற தேவலோக குதிரை பார்க்கடலை கடைந்த போது வந்த ரத்தனங்களில் ஒன்று அந்த குதிரையின் அழகிலே மெய்மறந்து அந்த குதிரையை பார்த்துக் உடனே பெரும்பாலும் கோவம் வந்துருச்சு உனக்கு என்ன விட குதிரை பெருசா போச்சு இல்ல நான் எவ்வளோ உன கூப்பிட்டு இருக்கிறேன் நீ குதிரையாய் போவாயாக சப்பிச்சு உடனே மகாலட்சுமி குதிரையாக மாறின இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த காலநேமியை கொல்லுவது எப்படி என்று தேவர்கள் கவலை இருக்கிறார்கள் அப்போ நாரத தேவர்கள்ட்ட போற சுவாமி உங்களால் கலகம் உண்டாலும் பரவாயில்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் நாங்கள் என்ன செய்யறது எப்படி தப்பிக்கிறது அப்போ அவர் சொன்னார் நீங்கள் இந்த சிறைக்குள்ளேயே ரகசியமாக ஒரு யாகத்தை நடத்துங்க அந்த யாகத்திலே காலநேமியின் அழிவுக்கு காரணமான ஒரு நபர் உருவாவார் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணினாங்க பண்ணினா ஏகாளி என்று ஒரு பெயரோடு ஒரு அழகான பெண் தோன்றினாள் உன தேவர்கள் கேட்டாங்க இவன் இருக்கிறான காலநேமி பிரம்மா கிட்ட என்ன வரம் வாங்கியிருக்கிறான்னா முதல்ல எனக்கு சாவின்மை வேணும்னு கேட்டான் சாவின்மை யாருக்குமே இல்லைன்ட்டாரு அப்ப எனக்கு சாவு நிச்சயமா உண்டுனா கடவுளுக்கு பிறந்தவனால மட்டும்தான் எனக்கு சாவு வேணும் ஆனா கடவுளுக்கு அவன் எந்த நேரத்துல பிறந்திருக்கணும்னா அவர் கடவுளா இல்லாத சமயத்துல பிறந்திருக்கணும் அவன் மனிதனா இருக்கணும் ஆனால் மனிதனா இருக்க கூடாது அப்படிப்பட்ட ஒருத்தனால ஷாவு வேணும்னு வர வாங்கியிருந்தான் பார்த்தார் போட்டு செம்மத்தியா கொழப்பறான் ஏதோ வரத்தை கொடுத்து வைப்போம் இதை சால்வ் பண்றது பெருமாளுக்கு தான் பாடு ஒவ்வொரு திசை நான் வரத்தை கொடுக்க வேண்டியது தேவர்கள் மாட்டிட்டு முழிக்க வேண்டியது பெருமாளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டியது எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு போறார் நீ என்ன கேட்கிறியோ அதை நடக்கும் போ ததாஸ்து அப்படின்ட்டு இப்ப தேவர்கள் சொல்றாங்க இவனை அழிக்கிறதுக்கு கடவுளுக்கு பிறந்த ஒரு மகனால தான் முடியும் ஆனா அது கடவுளா இல்லாத நேரத்துல பிறந்திருக்கணும் அப்படி இருக்கிற போது நம்ம யாகம் பண்ணினா ஏகாலி என்ற ஒரு பெண் அல்லவா தோன்றிருக்கிறாங்க அப்படின்னு இப்ப நாரதர் சொன்னார் இந்த ஏகாலிங்கிற பெண்ணுக்கு பூர்வ ஜென்மத்தில ஒரு வரம் உண்டு அது என்னன்னா கடவுள் பெற்றெடுத்த ஒரு மகன் இவளுக்கு கணவனா வரணும்னு ஒரு வரம் வாங்கி இருக்கிற பொண்ணு முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் மாப்பிளைய வரவழைக்கணும் இப்பதான் ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படாத மாப்பிள்ள தான் உங்களை காப்பாத்த போறான்னு சொல்லிட்டு போது இந்த காலநேமியினால் நியமிக்கப்பட்டிருந்த ஒற்றர்கள் இந்த செய்தியை போய் காலநேமியிடம் சொல்லிவிட்டார்கள் உடனே காலநேமி வேகமா வந்தா அந்த ஏகாலிங்க பெண்ணை தூக்கணும் புருஷன் தான் என்ன கொல்ல போறான உனக்கு கல்யாணமானதானே அப்படின்னு அவளை கொண்டு போய் பாதாள சரியிலே அடைத்து விட்டான் இன்னும் நாரதர் கேட்டாங்க என்ன செய்யறதுன்னு கவலைப்படாதீங்க விளையாட்டு அடுத்த கட்டம் என்னன்னா மகாலட்சுமியை குதிரையாகும்படி சவித்து விட்டார் பெருமாள் இப்போ பகவானுக்கு பிறக்கணும் பிள்ளை அப்படின்னு சொன்ன பெருமாளுக்கு பிறக்கணும் இப்ப நல்ல சந்தர்ப்பம் என்று என்ன பண்ணாரையாக மாறி அவளோடு இணைந்தார் அப்ப பகவான் பகவானாக இல்லாமல் குதிரையாக இருந்து இணைந்தார் அப்போ அவர்களுக்கு ஏகாந்தன் என்று ஒரு பிள்ளை பிறந்தான் ஒரு மனிதன் ஆனா பகவானும் பிராட்டியும் குதிரைகளாக இருந்து பிறந்ததுனாலே தலை மட்டும் குதிரையா இருந்தது அப்போ இவன் பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருந்த மாதிரி பகவானுக்கு பிறந்த பிள்ளை ஆனால் அவர் பகவானா இல்லாத போது பிறந்த பிள்ளை பிறந்தவன் மனிதனாக இருக்க வேண்டும் ஆனால் மனிதனாக இருக்கக்கூடாது எல்லாம் சரியா போச்சு இப்போ இந்த ஏகாந்தன்கிட்ட நாரதர் வந்தார் வந்து எப்பா உனக்கு ஏற்ற பொண்ணு ஒன்று பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா அப்போ அப்படின்னு சொன்னா எந்த பொண்ணுமே என்னை பார்த்தா பயந்து ஓடிடுவாளே இப்படி குதிரை தலையோட மாப்பிள்ளை இருந்தா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும் அதனால இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் அந்த குதிரை தலை அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கிறதுக்கும் தான் நான் வழி சொல்லி தரேன் நீ என்ன பண்ண உனக்கென்றே ஒரு தீ அழகி ஏகாலி பிறந்திருக்கிறாள் அவளை உன்னோடு சேரவிடக்கூடாது என்ற ஒரு நயவஞ்சகமான திட்டத்தோடு பாதாள சிறையிலே காலநேயை அடைத்து நீ இப்போ காலநேமியோடு சண்டை போடு சண்டை போட்டு அவனை கொல்லு அப்போ உனக்கு மனிதத்தலையும் கிடைக்கும் மனைவியும் கிடைக்கும் அப்படின்னா உனையும் தான் பாதாள சிறையில் இருந்த அத்தனை பேரையும் எப்படி வென்றான் அப்படின்னா இந்த குதிரை வடிவிலே இந்த பெருமான பிராட்டியுமாய் இணைந்து பெற்றதுனாலே இவன் சரீரத்திலே ஒரு மன்மத அம்சம் இருந்துதான் அதனால இவன் சரீரத்தை பார்த்தோடனே அங்க வேலை செய்த காவல்காரர் அனைவருக்குமே அவரவருடைய மனைவி ஞாபகம் வந்து எல்லாம் கூட்டு போயிட்டான் சோ அவங்களோட சண்டை போட வேண்டிய அவசியமே இல்ல இவன் நீட்டா உள்ள போயிட்டான் போனா காலநேமிவன்தான் காலநேமியும் இவரும் ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல கத்தியை வீசினார்கள் இவன் கத்தி காலநேமி கழுத்தை வெட்டியது அவன் செத்துப்போனான் அவன் கத்தி இந்த ஏகாந்தனுடைய கழுத்தை வெட்டியது குதிரத்தலை கீழே விழுந்தது குதிரைத்தலை கீழே விழுந்தவுடனே பெருமாளுடைய பிள்ளை என்ற காரணத்தினாலே அவனுக்கு சாதனை அங்கே மனித தலை முளைத்தது அந்த மனித தலை ஒண்ணுதான் விசை காலநேமியை கொல்ற வரைக்கும் தான் அவன் மனிதனாய் இருக்க வேண்டும் மனிதனாய் இருக்கக்கூடாதுங்கிறது இப்ப அவன் செத்துப்போவனே முழு மனிதனாகிவிட்டான் இவருடைய அதிருப சுந்தர வதனத்தை பார்த்து ஏகாலி ஆசைப்பட்டு மணந்து கொண்டாள் அப்போ அவங்க ரெண்டு பேரும் இன்பமா இணைந்திருப்பதை பார்த்து பெருமாள் என்ன சொன்னாரா உலகத்திலே ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டும் என்ற இளர வாழ்வுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கும்படி எல்லார் உள்ளத்திலும் நீங்கள் ஜோடியாக உலவுங்கள் வாழ்க்கை நடத்துங்கள்னு ஒரு வரம் கொடுத்தாராம் அதனால இங்கே உகந்திருக்கிறவங்க எல்லாருடைய இதயத்திலையும் ஏகாலியும் ஏகாந்தனும் இருக்கிறார்கள் தம்பதிகளாக அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அவங்க இருக்கிறதுனால தான் மனவாழ்விலே மனிதனுக்கு அக்கறை ஏற்படுதான் பெண்ணானும் சரி ஆனானாலும் சரி சன்னியாசியா போனா கூட இந்த நென போறது இல்லை அதனால அதுக்கு உரந்த காரணம் இவங்க அங்கே இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சாஸ்திரத்துல ஒரு கதை சொல்லியிருக்கிறார்கள் எதுக்கு சொல்ல வர இந்த பெருமாளுடைய வாழ்க்கையிலே குதிரை மிகவும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது அஸ்வகோஷன் ஒருத்தர் அந்த அஸ்வகோஷனுடைய கதையை பற்றி முன்பே சொல்லியிருக்கிறேன் இந்த அஸ்வ என்று ஆரம்பிக்கக்கூடிய பல நூலாசிரியர்களை பற்றி நாம பார்க்குறோம் குதிரையானது கல்வியோடு தொடர்புள்ளதாக வணக்கத்திற்குரியதாக இந்து சமயம் கருதுகிறது இங்கே அஸ்வ பங்கி அந்த குதிரையினுடைய வரிசையானது சமயத்தூ சமயத்தூ என்றால் போக்கட்டும் நீக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் அதாவது எதை போக்கட்டும்னா மைனஸ் துன்பங்கள் கஷ்டங்கள் பாவங்கள் எதுவா இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய உபச்சயஸ்தானம் ஆறு எட்டு பன்னெண்டு மூணு வந்து நஷ்ட கஷ்ட ஸ்தானங்கள் இந்த ஜாதகங்கள் இந்த மூன்று ஸ்தானங்களுடைய அதிபதிகளோ அல்லது இந்த ஸ்தானங்களுக்கு வரக்கூடிய மற்ற கிரகங்களோ நமக்கு பீடை ஏற்படுத்துகிற போது நமக்கு தெய்வத்துடைய அருள் இருக்குமானா அது உடனடியாக நீங்கி போகும் அந்த கஷ்டகாலம் வர்ற போது தான் நமக்கு ஏதாவது ஒரு குறை ஏற்படுது தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை இல்லை அவருடைய ரதமானது பத்து தசைகளுக்கும் போகுமா தசரதன்னு பேர் அவருக்கே புள்ள பிறக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு பாரத முழுக்க அலஞ்சாரம் அப்போ கடைசியில் ராமநாதபுரத்துக்கு தக்கிய பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஆதிஜெகநாத பெருமாள் கோவில் இருக்கு அங்க வடக்கு பூரி ஜெகநாத பெருமாள்ங்கிற மாதிரி இங்கே ஒரு ஜெகநாத பெருமாள் அந்த பெருமாள் போய் பிரார்த்தனை பண்ணும் போது பெருமாள் சொன்னாரா இதுவரை உனக்கு பிள்ளை பிறக்க கூடாதுன்னு இருந்த பாவம் நீங்கி போச்சு இனிமே நீ பிள்ளை பிறக்கிறதுக்கான புண்ணியமான வாய்ப்புகள் எல்லாம் வைக்கும் புத்தகாமிஷ்டியாக சரியான எல்லாம் கிடைப்பாங்க நான்கு வேதங்களே உனக்கு நான்கு புத்திரர்களாக பிறப்பார்கள் சாம வேதம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்ததாக சொல்லுவான் இப்பவும் ராமநாதபுரம் பக்கம் அந்த போனீங்கன்னா தைக்கப்பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆதி பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா புத்திரபாகியம் கிடைக்கும் என்று சொல்றாங்க இது வந்து தசரதன் காலத்திலிருந்து அந்த நம்பிக்கை நீடித்து வருகிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குறை ஒவ்வொரு குறையை நீக்கிறதுக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் ஒவ்வொரு இடம் அப்படி இதே மாதிரி இன்னொரு இடமும் இருக்குது என்னன்னா இந்த வேலூர் மாவட்டத்தில் வாணியம்பாடியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அங்க உதயந்திரம் என்று ஒரு கிராமம் இந்த உதயந்திரம் கிராமத்தில் சுந்தர்ராஜ பெருமாள் கோவில் ஒரு கோவில் அங்க வந்து பெருமாள் எப்படி இருக்கிறாரா ஒரு காலை தரையிலே ஊன்றி ஒரு காலை மடித்து அமர்ந்து திரு மன்னனை போல இருக்கிறார் இங்க என்ன விசேஷம்னா இந்த பெருமாள் கோவில் கர்ப்ப சூரிய கிரகண காட்சியும் சந்திர கிரகண காட்சியும் சித்திர சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது சூரியன் சந்திரன் ராகு கேது இந்த நாலு கிரகங்களுடைய தோஷம் உங்க ஜாதகத்துல இருக்குமானா இந்த நாலு தோஷங்களையும் நீக்கக்கூடிய பெருமாள் இந்த சுந்தர் பெருமாள் என்று ரொம்ப காலம் ஒரு நம்பிக்கை புரோனா காலத்திலிருந்து இந்த கோவில் இப்படி வரம் கொடுத்து வர்றதாக சொல்கிறார்கள் நான் எதுக்கு சொல்றேன் ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒரு கேத்திர விசேஷமா சொல்றாங்கல்ல பெரும்பாலும் ஜாதகங்கள்ல ராகு கேது தோஷம் உள்ளதாகத்தான் இருக்கும் ராகுவும் கேதுவும் நல்லதா வாரி கொடுக்கறாங்கிற ஜாதகம் இதுவரைக்கும் நான் பார்க்கல ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்துட்டேன் இந்த ஜாதகத்துக்கு ராகவும் கேதும் அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ராகு கேது கூட அதுல அந்த போது ஏதாவது சேட்ட பண்ண செய்யும் அதுவும் இந்த பாம்பு கடி பூச்சிக்கடிங்கிற வாங்கும் ரொம்பவே வரும் அப்படிப்பட்ட ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த மாதிரி பெருமாள் கோயில போய் விண்ணப்பிச்சுக்கிட்டா அந்த தோஷம் நீங்கிறது சொல்றாங்க சமயத்து யமுனையவா அப்பரா அப்பரா தான் யமுனா என்றால் யமுனை நதி இவனா போல இன்னொரு தூரம் யமுனை நதி போல இந்த குதிரைகள் ஓடுகின்றன அதுக்குதான் இவ்வளவு தூரம் நான் வந்து யமுனையையும் அதையும் சொன்னேன் அது எப்படின்னா தாபனி தாபனிங்கிற வார்த்தை தாபனா சூரியன் சூரியனோடு சம்பந்தப்பட்டது யமுனை எப்படின்னா சூரியனுடைய மகள் தான் யமுனை சூரியனுக்கு பிறந்த மகள் யமுனை என்ற நதி தேவதை அதனால அவளுக்கு தாபனிங்கிற பேர் பொருந்தது இங்க சூரியனுடைய குதிரைக்கு தாபனிங்கிற பேர் எப்படி பொருந்ததுன்னா தாபனாகிய ரதத்தை எடுக்கிறதுனாலே சூரிய சம்பந்தம் வந்திருக்குது எனவே சூரியனுடைய குதிரைகளுக்கு தாபனின் பேராகி போயிடுச்சு தாபனிங்கிற ஒரே சொல் இங்கே ரெண்டு பொருள் கொடுக்குது அப்போ தாபனி என்ற யமுனையும் தாபனி என்ற சூரியனுடைய குதிரைகளும் சிலடை மாதிரி வருது இப்போ காலமேகப் புலவர் வந்து ஒரே பொருளை ரெண்டு ஜாமான் வச்சு சொல்லுவார் இப்போ எலுமிச்சம்பழத்துக்கும் நாகப்பாம்புக்கும் ஒரே பொறுப்பான பித்தர் முடியேறும் அப்படின்னு பித்தர் முடியேறும்னா பைத்தியகாரன் தலை எலுமிச்சம்பளத்தை வைப்பாங்க பித்தர்னா சிவபெருமானுக்கு ஒரு பேர் சிவபெருமானு தலைமையில் தலையில் நாகப்பாம்பு இருக்கும் பித்தர் முடியேறும் அப்போ எலும்பி ரெண்டு வகையா இப்படி சொல்லையா அதுதான் சிலேஷைன்னு சொல்லுவோம் ஒரே சொல்லை ரெண்டு பொருளிலே சொல்லுவது அது மாதிரி இங்கே தாபனி என்ற ஒரு சொல்லை இரண்டு பொருளிலே சிலேடியாக அவர் சொல்லியிருக்கிறார் வக என்றால் உங்களுக்கு இன்னொரு பார்க்கலாம் வகந்தி இந்த காட்சியை நமக்கு காட்டுற அந்த குதிரைகள் ரொம்ப ஜல் ஜல் ஜல் ரொம்ப ஜாலியா ஓடி வருதுங்கிற ஒரு காட்சியை சொல்ற ஏழா மிக கேளிக்கையாக விளையாட்டாக உற்சாகமாக வருகின்றன கழுத்திலே குஞ்சன மணிகள் கட்டி அவை வருகின்ற போது எழுப்பக்கூடிய ஒலி எப்படி இருக்குதுன்னா அந்த குதிரைகள் வண்டி இழுத்திட்டு போற போது பாக்குறவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதான் கிருஷ்ணனுடைய தேர் மகாபாரதத்துல அர்ஜுனன் பின்னால் அமர்ந்திருக்கிறான் இரண்டு சேனைகளுக்கு மதியிலே கொண்டு வந்து நிறுத்தின போது அந்த குதிரைகளுடைய கம்பீரத்தை பார்த்தே துரியோதனன் கலங்கி போன இவங்களை நிச்சயமா தோக்கடிக்க முடியாத போல் இருக்கே இந்த குதிரைகள் களைப்பே அடைய மாட்டா போல் இருக்கேன் மகாபாரத யுத்தம் நடந்த பதினெட்டு நாளும் கிருஷ்ணன் என்ன பண்ணினானா குதிரைக்கு தண்ணி காட்டுற வேலை காமிச்சான் அவன் பார்த்தான் அதாவது நான் தேரோட்டியாக இருக்கிறேன் ஒரு தேரோட்டிக்கு என்ன கடமைன்னா குதிரையை குளிப்பாட்டணும் குதிரைக்கு தண்ணி காட்டணும் அதையும் நான் செய்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் யுத்தம் முடிஞ்சவுடனே பாசறைக்கு அர்ஜுனன் தூங்க போயிடுவான் ஆனால் கிருஷ்ணன் அந்த குதிரைகளை எடுத்துட்டு போய் குளத்துல குளிப்பாட்டி தண்ணி காட்டி போட்டுக்கிட்டுலாம் வச்சு கொண்டு வருவான் ஏன்னா தேர்வட்டி செய்ய வேண்டிய வேலை அந்த குதிரைகளுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமா என்னடாண்ணா உலகத்தில் லட்சோ லட்சம் குதிரைகள் பிறக்கின்றன கோடானு கோடி குதிரைகள் பிறக்கின்றன நமக்கு தாண்டா அடித்தது லக்கு சாட்சாத் கிருஷ்ண பகவானே வந்து குளிப்பாட்டி பொட்டு வச்சு உற்சாகப்படுத்துகிறான் இந்த யுத்தம் இன்னும் பத்து வருஷம் நடந்தால் கூட தேவையில்லை ஏன்னா டெய்லி கிருஷ்ணன் வந்து என்னோட அந்த குதிரைகள் நினைச்சது அந்த குதிரைகளுடைய முகத்தில் ஒரு அழுப்பு களைப்பையில் ரொம்ப உற்சாகமாக இருக்குமா ஒவ்வொரு நாள் யுத்தத்துக்கு வரும்போது குதிரைகளுடைய கடிவாளத்தை கண்ணும் பிடித்திருக்கிறான்னு ஒரு காரணத்துக்காக அந்த குதிரைகள் கடைசி நாள் யுத்தத்துல கூட இப்பதான் முத முதல யுத்தத்துக்கு வருகிற மாதிரி உற்சாகமா வரும் அதை தான் அவர் ஹேலாவலோலோங்கிறார் சூரியனுடைய ரதத்தை இழுக்கக்கூடிய குதிரைகள் ஐயோ நம்ம போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ இப்படி தேர் எழுதிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி பாவனையில இல்லை நீங்க ரோட்ல வண்டி மாடுகளை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடும் எவ்வளவு வேதனையோட வண்டிகள் எழுதிட்டு போகுது அந்த மாடுகள் எடுக்கக்கூடிய சக்திக்கு மிஞ்சின பாரத்தை வைத்துக்கொண்டு அந்த வண்டி காரணங்கள் விலங்குகளை துன்புறுத்தி இழுத்துக்கிட்டு போனான் அதெல்லாம் வந்து ஒரு பாவத்தின் பயன் சொல்லி பெரும் பாவத்தின் பயன் இதாவது பரவாயில்ல வண்டி எடுக்கிற மாடாவது நாலு வீதி பார்க்குது நாலு மனுஷனை பார்க்குது பல இடங்களை பார்க்குது இந்த செக்கு எடுக்கிற மாடுன்னு சொல்லுவாங்க ஆயிசூப்பூரா அந்த ஒரு வட்டத்தை தான் சுத்திக்கிட்டு வரும் அது கண்டில் படுறதெல்லாம் அந்த எண்ணெய் செக்கு வியாபாரி இருக்கிறான அவன் ஒருத்தனுடைய முகத்தையும் அந்த செக்கால் ஒன்னு மட்டுமே இருக்கும் இப்பதானே மிஷின்லாம் வந்திருக்கு அந்த காலத்துல செக்கு மாடுகள் எண்ணெய் ஆலைய ஆட்டம் அப்போ சில பாவங்களுக்கு சொல்லிருக்கு இந்த பாவம் பண்ணினா அடுத்த ஜென்மத்தில் செக்கு இழுக்கிற மாடா நீ பிறப்பேன்னு சொல்லுவாங்க அப்ப சொல்லும் போது பத்தி ஒன்னும் பெருசா நினைச்சிக்க மாட்டாங்க போயானு ஆனா செக்கு இழுக்கிற மாடா பிறக்கிற போது அந்த மாட்டுடைய கண்கள் கண்ணீர் வடிகளை பார்க்கலாம் எவ்வளவு வேதனைப்பட்டு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதே இழுத்துக்கிட்டு இருக்கும் அது வாட் அ போரிங் லைஃப் அது பெரிய தண்டனை இல்லையா அந்த மாதிரி இல்ல இந்த குதிரைகள் சூரியனுக்கு ரதம் எடுக்கிறோம் அருணநாளே ஓட்டப்படுகிறோம் ஆகாய வீதியிலே செல்கிறோம் என்று பெருமிதப்பட்டு அவைகள் உற்சாகமாக சந்தோஷமாக ஓட்டுகின்றன அதனால அப்படிப்பட்ட குதிரைகள் உங்களை மனமாற வாழ்த்தும் அவை உண்மை ஆசீர்வதிப்பதற்கு தடை ஏன்னா கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு குதிரை எப்படி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும் அதுக்கு சொல்ற ஹேலாலோலம் பகந்தி விஷத ரதமனசிய அக்ரஜன அவகிருஷ்டா அதாவது உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற விஷ கடி எல்லாம் நீங்குவதற்கு இந்த ஸ்லோகம் உங்களுக்கு வழிவகுக்குமே என்று அவர் கோடி காட்டுகிறார் மயூரகவி ஏன்னா பாம்புக்கு எத்தனையோ பேர் இருக்கு பலராமன் அடைக்கிறதும் பாம்புதான் கர்வன் அடைக்கிறதும் பாம்பு அந்த பாம்புக்கு சம்ஸ்கிருதத்துல எத்தனையோ பேர் இருக்கும்போது விஷதரன் அப்படிங்கிற ஒரு பேரையே எடுக்கணும் அப்படின்னா விஷம் நீக்கக்கூடிய அம்சம் இந்த ஸ்லோகத்துல இருக்கிறது உங்களுக்கு இருபத்தி ஆறோ இருபத்தி ஏழோ ஒரு ஸ்லோகத்துல கண் நோய்க்கு உரிய ஸ்லோகம் இது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கண் பார்வை சம்பந்தப்பட்ட வர்ணனை அங்கே விரைகிறது அத மாதிரி இந்த ஸ்லோகத்திலே விஷதர என்று பாம்பை பற்றி குறிப்பிட்டு அதுக்கு அடுத்தபடியாக விஷதர தமனன் என்று பாம்பை அடக்கியவன் என்று சொல்வதனாலே முப்பத்தி விஷதர தமனன் என்று பாம்பை அடக்கினவன் என்று சொல்வதனாலே இந்த ஸ்லோகம் சூரிய நாராயண பெருமானாலே இந்த விஷ நீக்கத்துக்கும் விஷ ஜந்துக்களுடைய தொல்லையிலிருந்து பாதுகாப்பிற்கும் பயன்படும் என்பது தெரிகிறது விஷதர தமன இதை மட்டுமே நீங்க ஒரு தனி நாமாவா வச்சிக்கலாம் விஷதர தமனக விஷதர தமனகங்கிறது கிருஷ்ணனுக்காகும் கருடாழ்வருக்காகும் ஆதிசேஷனுக்காகும் பெருமாளுக்காகவும் சூரிய விஷதர தமனகன்னு ஒரு அற்புதமான நாமா இது நீங்க இது சதுர்த்தி சேர்த்து சொல்லணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீ விஷதர தமனாய நமக அப்படின்னு சொல்லுதான் இல்ல நாமாவா அப்படியே சொல்லிக்கணும் விஷதர தமனக அப்படின்னு சொன்னா போதும் இதை நீங்க ரெகுலராக ஜபிச்சு வரைக்கும் வச்சுக்கோங்க நீங்களே ஆச்சரியப்படுற வ வகையிலே அக்கம்பக்க ஜனங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே இந்த தேழ் கடி பாம்பு கடிக்கு நீங்க ஈஸியா அமந்திரிக்க கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும் அதாவது தேள் கடிச்சிருக்கு வச்சுக்கோங்க இதை சொன்னா உடனே இந்த வலி குறையும் அதே மாதிரி பாம்புக்கடி வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் விஷம் தலைக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப அற்புதமான நாமக்கல் இதில் ஒன்று ரெண்டை கற்று வச்சுக்கிட்டு தான் ஊருக்கு ஊர் இதை வந்து இது விஷதர கமன அப்படிப்பட்டவனுடைய அக்ரஜயனை அவனுக்கு அண்ணன்னா சாதாரணமாக கொச்சமொழியாக பேசுகிற போது சொல்லுவாங்க இவன் வந்து பொய் சொல்றதில் மன்னங்க அப்படின்னு ஒரு நான் இவனை பொய் சொல்றதுல மன்னு சொல்றியா அந்த கோபால் இருக்கிறான அவன் இவனுக்கு அண்ணன் தெரியுமா அப்படிமா அப்போ ஒரு குறிப்பிட்ட திறமையிலே ஒருவனை விட இன்னொருவன் வல்லவனா இருக்கிறான்னு சொல்லும் போது அண்ணன்னு சொல்றது இல்லையா திருடுறதுல இவனுக்கு அவன் அண்ணன் பொய் சொல்றதுல இவனுக்கு அவன் அண்ணன்னு சொல்ற அது மாதிரி இங்க விஷத்தை இறக்கினவனுக்கு அண்ணன் என்று இன்னும் அது வந்து வலியுறுத்தப்படுகிறது பெருமை பேசப்படுகிறது அவனாலே அவகிருஷ்டா ஸ்வர்வாகினியாகா சுதூரம் ஸ்வர்வாகினி என்று சொல்வதனாலே ஆகாச என்ன சொல்றாங்க தேவலோகத்திலே ஓடுவது இந்த குதிரைகளும் தேவலோகத்தில்தான் ஓடுது கங்கையும் தேவலோகத்தில்தான் ஓடுது தேவலோகத்தில் ஓடக்கூடிய இந்த கங்கையானது பாபநாசினி சகலருடைய பாவங்களையும் நீக்குவது ஸ்வர்வாகினி என்ற சொல்லே வந்து பாவத்தை போகக்கூடிய ஒரு நாமா சுதூரம் ஜனித ஜோஜையா நெடுந்தூரம் மிகவும் வேகத்திலே வெற்றி கண்டதனாலே செந்தனஸ்ய செதேன தேருடைய வேகத்தினால் வெற்றி கண்டது இப்போ கங்கைக்கு கால் இல்லை அது வயிற்றில் உரும் பாம்பு போல ஓடுது ஆனா ரதத்துக்கு சக்கரம் இருக்கு சக்கரத்தினாலதான் ஓடணும் காலில்லாமல் உருந்து ஓடக்கூடிய நதியை விட காலினால் நடந்து ஓடக்கூடிய ரதம் வேகமா ஓடுதுன்னு சொன்ன அப்போ இது எவ்வளவு தூரம் வேகமா ஓடுன்னு அந்த அட்வான்டேஜ் இருக்கும் பாம்பு சில சமயத்துல ஒருத்தனை துரத்துதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மனுஷன் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் சில நல்ல பாம்பு அவனை ஓவர்டேக் பண்ணி வந்து கொத்திரும் என்று கிராமத்தில் சொல்கிறார்கள் பாம்பு சாதாரணமாக நடக்கிறத பாத்துருக்கோம் வெகுண்டு ஒருத்தனை கொத்தனுங்கிற வேகத்தில் குறி வச்சிருச்சுன்னா அந்த பாம்புடன் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் காலில்லாத ஒரு ஜென் நம்ம நினைக்கிறோம் அந்த வயிற்றுக்கு பகவான் அவ்வளவு ஒரு வேகத்தை கொடுத்துருக்கான் லாகபத்தை கொடுத்துருக்கான் நம்ம ரெண்டு காலம் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது செந்தனசியாஜம் தாயமான ஹரிஜிமணி தாயமான காட்டுகிறது நதிக்கு நெருப்பு நதியினுடைய வளத்தை காட்டுகிறது செல்வமா கூற ஸ்ரீ அஸ்ரே ஆம்ஸ்ரீ அஸ்வ பங்கி சமயது யமுனே பாப்பரா தாபனி வகா இன்றைய உபயதாரர்களான வைஷாபதி திருமதிக்கே லட்சுமிபாய அம்மர் அவர்களுக்கும் திருமதி அலுமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறிவிடை பெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுந்தரகாண்டம் முடிவிலே நாம் படித்து வரக்கூடிய ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயண தனி ஸ்லோகம் உண்டு சனிக்கிழமை லட்சுமி சகசிரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாக்கிழமை சூரிய சகசிரநாமம் மீண்டும் அடுத்த புதன்கிழமையை இங்கே சூரிய செய்தற்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன்